அல்லாஹுவின் தூதர் செல்லாஹோ அணிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹோ என்று வேறு யாரும் இல்லை என்றும் மஹமது அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலை நிறுத்துதல் ஜகாத் வழங்குதல் ஹஜ்ஜு செய்தல் ரமலானில் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது இதை யிபுன் உமர் அது நிலதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்